அவர்கள் உங்களில் என்பவர் உள்ளாரா என்று கேட்பார்கள் அவ்வாறே ஒருமுறை சிபின் தானே என உமர் ரதி அல்லாஹ் கேட்டார்கள் அவர் ஆம் என்றார் முராத் என்ற கூட்டத்தைச் சேர்ந்து பின்னர் கருண் என்ற கூட்டத்தில் உள்ளவரான அவர் ஆம் என்றார் உமக்கு தொழுநோய் இருந்து அதிலிருந்து ஒரு திருகம் அளவு தவிர மீதம் நீ சுகம் பெற்று விட்டீரா என உமர் ரல்ல கேட்டார்கள் அவர் ஆம் என்றார் உமக்கு தாயார் உண்டா என்று கேட்க அவர் ஆம் என்றார் அப்போது உமர் அது தாவின் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் உங்களிடம் ஆமீர் என்பவர் யமன் நாட்டு வாசிகளுடன் வருவார் அவர் முராத் என்ற கூட்டத்தாரை சேர்ந்து பின்னர் கர்ன் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர் ஆவார் அவருக்கு ஏற்பட்டது ஒரு திருகம் அளவே தவிர அதிலிருந்து குணமாகிவிட்டார் அவருக்கு தாயார் உண்டு தன் தாயாரிடம் அவர் நல்ல நடந்து கொண்டார் அல்லாஹின் மீது அவர் ஒரு விஷயத்தை கூறினால் அவருக்கு அதை அவன் நிறைவேற்றி தருவான் அவரை செய்யும் என்று நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு எனக்காக மன்னிப்பு தேடுங்கள் என உமர் அதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அவரும் அவருக்காக மன்னிப்பு கோரினார் என்ன விரும்புகிறீர்கள் என அவரிடம் உமர் லாகூ அவர்கள் கேட்டார்கள் அதிகாரிக்க உங்களுக்காக நான் சிபாரிசு கடிதம் எழுதி தரவா என்று உமர் லாகூ அவர்கள் கேட்டார்கள் மனிதர்களில் சாதாரணமானவர்களிடம் இருப்பதை எனக்கு மிக விருப்பமானது என்று அவர் கூறினார் மறு ஆண்டு அவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் ஹஜ்ஜு செய்ய வந்திருந்தார் உமர் ராகுங்க அவர்களை சந்தித்தார் அப்போது உமர் ரதியுள்ள யமன் நாட்டில் இருந்து வரும் கூட்டத்தாரில் உவைசிபின் ஆமீர் என்பவர் உங்களிடம் வருவார் அவர் முராது கூட்டத்தில் இருந்து பின்னர் கூட்டத்தாரில் உள்ளவர் ஆவார் அவருக்கு தொழுநோய் ஏற்படும் ஒரு திருஹம் அளவே தவிர அதிலிருந்து அவர் சுகம் அடைவார் அவருக்கு தாயார் உண்டு தாயாரிடம் நடந்து கொண்டார் அவர் அல்லாஹுவின் நிறைவேற்றுவான் எனவே அவரிடம் உனக்காக மன்னிப்பு கோர இயலுமானால் அதை செய்யும் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் அந்த முக்கிய நபர் உவைசிடம் வந்து எனக்காக மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினார் நல்ல துரணத்திலிருந்து நீர் வந்து காலத்தால் புதிய மனிதராக உள்ளீர் எனக்காக நீர் பாவம் கோரும் என்று கூறிய உமரை சந்தித்தீரா என்று கேட்டார் அவர் ஆம் என்றார் வந்தவருக்காக மன்னிப்பு கோரினார் அவரை பற்றி மக்கள் உயர்வாக மதித்தனர் அவர் தன் வழியில் புறப்பட்டு சென்றார் முஸ்லிம் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அறிவிக்கின்றார்கள் உமர் ரதி அல்லாஹர்களிடம் பயணிகளாக வந்தார்கள் அவர்களில் உவை செவர் பற்றி குறைவாக கருதி இருந்தார் முராத் மற்றும் கர்ன் என இரண்டு கூட்டத்தைச் சேர்ந்த எவரும் உங்களில் உள்ளனரா என்று உமர் ரவி அல்லாஹர்கள் கேட்டார்கள் அந்த மனிதர் வந்தார் அப்போது உமர் அதில் அவர்கள் உங்களிடம் ஒருவர் வருவார் அவர் பெயர் அவரின் தாயாருக்காகவே வெளியேற மாட்டார் அவருக்கு அல்லாஹுவிடம் துவா செய்தார் ஒரு தீனார் அல்லது ஒரு திருகம் அளவே தவிர மற்றதை அல்லாஹ் போக்கிவிட்டான் அவரை உங்களில் எவரேனும் சந்தித்தால் உங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்கட்டும் என்று நபி சொல்லுவார்கள் என கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது தாபியங்களில் சிறந்தவர் உய் சென்ற பெயருள்ள ஒருவராவார் அவருக்கு தாயார் உண்டு அவருக்கு தொழுநோய் இருந்தது அவரிடம் செல்லுங்கள் உங்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்கட்டும் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என உமர்ல்லாஹூங் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்